தர்மேச்ச அேச்ச காமேச்ச மோக் ரிஷபிஸ்தி தன்னேஹாஸ்தி நரம்பொருள் இன்பம் வீடு ஆகிய நான்குமே மகாபாரதத்தில் உண்டு நாம் எது வேணுமோ அத்தை எடுத்துக் கொள்ளலாம் ஒரு நதியில் தண்ணீர் நிரம்ப ஓடும்போது நமக்கு வேண்டிய அளவு அதில் எடுத்து பருகி நம் தாகத்தை தணித்துக் கொள்ள அனைத்தையும் நம்மால் குடிக்க இயலாது அதேபோல பாரதத்தில் அனைத்துமே உண்டு நமக்கு எது உகந்ததோ நமக்கெது ஏற்றதோ நமக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் எப்போதுமே எல்லாமே நமக்கு எண்ணம் வரும் ஆனால் அதில் தொடங்கவே மாட்டோம் முயற்சியே இராது கிடைத்தால் அனைத்தும் கிடைக்க வேண்டும் ஒன்றிரதில் எனக்கு விருப்பமில்லை ஆகையால் முயற்சியே தொடங்கவில்லை என்று பலர் வாதம் செய்யலாம் ஆனால் வாதம் அல்லவா ஏதோ ஒன்றிரண்டாவது முயற்சிக்க வேண்டும் அது நிறைவேற வேண்டும் பிற்பாடு பிற்பாடு தானே மற்றவர்களும் கிடைக்கும் நாம் ஒன்று அடைவதில் எத்தனை ஆர்வத்தை காட்டுகிறோமோ அதற்கு திட்டம் போடுவதிலும் அத்தனை ஊக்கம் இருக்க வேண்டும் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதிலும் அதைவிட ஊக்கம் இருக்க வேண்டும் நிறைவேற்றும் போது ஏது தடங்கல்கள் வந்தாலும் அதை உடைத்தெருந்து முன்னேறுவதில் ஆர்வம் இருக்க வேண்டும் அதனுக்கு சொல்லி வருகிறார் நீ தர்மத்தை கடைபிடிக்க வேணும்னு நினைக்கிறாய் என்னை கூட்டு அமர்த்தி எது தர்மம் என்று சொல்ல சொல்லுகிறாய் அப்ப தர்மத்தின் வழி நடக்கணும்னு மனசில் ஆசையே தவிர அந்த ஆசையை செயல்படுத்த மறுக்கிறாயே ஏன் உன் கண்ணை மறைக்கிறது அப்ப தர்மம் முக்கியமா என்று நீ வைத்து பார்க்க வேண்டும் நிமிஷம் உனக்கு தோணலாம் அதற்காக நீ தர்மத்தை விட்டும் கொடுக்கலாம் ஆனால் இறுதியில் நடக்காது தர்மத்தை விட்டு கொடுத்து இன்னொன்னு நடத்தினதா எங்குமே வரலாறு கிடையாது இதே போலத்தான் நாம் ராஜ்யத்தை சேர்த்து வைக்க போகிறோம் என்று கைகையை நினைத்தாள் நினைத்து செயலாற்றினாள் கடைசியில் அது பரதனுடைய துன்பத்திலேயே போய் முடிந்தது அதை விடுத்து கைகையை தர்மத்தின் வழி நடந்து ராஜ்யம் ராமனுக்கே என்று கூனியனிடத்தில் எடுத்துச் சொல்லியிருந்தார் எல்லாரும் ஆனந்தமாக இருந்திருக்கலாம் நடக்கவில்லை குலசேகராய்வார் சாதிக்கிறார் மின்பற்றா நுண்மருங்குல் மெல்லியலன் மருகியும் வனத்தில் போக்கி நின் பச்சா மின் மகன் மேல் பழிவழைத்து என்னையும் நீன் வாழின் போக்கி எந்த கைகேசி இருநிலத்தில் இனிதாக இருக்காயே கைகேசி நீ என்னதான் பெற்றாய் நீ சந்தோஷமா இருக்கிறதா நினைச்சிருக்கியா யாருக்குமே இப்ப மகிழ்ச்சியில பறந்தோம் ஊர்காரர்களெல்லாம் அழறா ராமன் காட்டி போயிட்டான் சரி கிடைச்ச பரதனான்னு சந்தோஷப்படுறானா அவன் நான் நிச்சயமா ராஜ்யத்தை ஆளப்போடுதில்ல வர்க்கலையும் உடையானை நகை இழந்த முகத்தானே முகத்துல சிரிப்பே இல்லை உடம்புல பட்டாடை மரபுரி கைகளை தலைக்கு மேல கூப்பிண்டு ராமனை தேடி போனான் அப்ப பரதனுக்கு இன்பம் இல்லை தயாராவதானது இன்பமா இருந்தானா சரி நம் மனைவி கேட்டால் கொடுத்தோம் அந்த திருப்தி இருந்ததா உயிரையே நீத்து விட்டான் வந்த பரதனுக்கு இன்பம் நாட்டு மக்களுக்கு இன்பமில்லை தயரதனுக்கு இன்பமில்லை கடைசி பட்சம் கைகேசியான் இன்பப்பட்டாளா இவா யாருமே இன்பப்படலேனா அவ மட்டும் என்று நாம எல்லாரையும் எதிர்த்துண்டு எதையோ சாதிக்க போறதாக போராடுவோம் யாரும் நமக்கு இல்லைன்னா நம்மால வாழ்வதற்கே இயலாது பல பேருக்கு நடுவுலதான் நாம இருக்கோம் அவர்கள் இன்பப்பட்டா தான் நாம் இன்பப்பட முடியும் குடும்பத்துல அனைவரும் துன்பத்தை அனுபவிக்கிறச்சே ஒருத்தர் மட்டும் இன்பப்பட்டு இருந்து விடவே முடியாது அதுதான் கைகை நிலைமே அப்ப அவ என்ன பார்த்திருக்கணும் தர்மத்தை பார்த்து பிள்ளை பாசத்தை ஒதுக்கி வைத்து தர்மத்தை நடத்தி இருக்கணும் பண்ணியிருந்தா நிஜமாவே பிள்ளை சந்தோஷப்பட்டிருப்பான் பிள்ளையினுடைய மகிழ்ச்சியை பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கலாம் நினைத்து துன்பப்பட்டு இருக்கிறாள் நாம ஒரு பிராட் பெர்ஸ்பெக்டிவே இல்லாமல் குறுசிய தன்னோட்டத்தோட செலவற்ற பண்ணிடுவோம் ஆனா அந்த பிராட் பெர்ஸ்பெக்டிவ் நெடிய தொலைநோக்கு பார்வை இருந்தால்தான் எப்போதும் ஆனந்தத்தில் இருக்க முடியும் அதனால நன்கு ஆசைப்பட வேண்டும் உயர்ந்த கொள்கைகள் இருக்க வேண்டும் அதற்கு நன்கு திட்டமிட வேண்டும் ஊக்க முயற்சி இருக்க வேண்டும் இப்ப அது திருத்தராசனத்தில் காணப்படல தர்மத்தின்படி நடக்கணும்னு மனசு மட்டும் ஆசைப்படது இப்ப பல பேருக்கு எத்தனையோ வேலை இருக்கும் ஒரு கல்யாணத்துக்கு வாங்குவோம் நம்ம கூப்பிட்டுருப்போம் அதுக்கு அவர்களால வந்திருக்க முடியாது ஆனா வழக்கத்துக்கு ஒரு பேச்சு சொல்லுவோம் மனசெல்லாம் எனக்கு இங்கதான் இருந்தது இங்க தான் வரணும்னு இருந்தேன் ஆனா என்னமோ வர முடியாத பொறுத்து இது என்ன வார்த்தையை நம்மளே யோசிச்சு பாத்துக்கணும் இங்க வரணும்னு மனசு முழுக்காக இருந்தால் அப்ப இதை விட முக்கியமா இன்னொரு காரியம் புத்தியில பட்டிருக்காது இன்னொரு இடத்துக்கு போய் வேற ஒரு வேலையை பார்க்கவே தானே இந்த கல்யாணத்துக்கு வரல அப்ப கல்யாணத்தை அட்டன் பண்றது ஒரு தட்டு வேற ஏதோ ஒரு வேலை இன்னொரு தட்டு கல்யாணத்தை அட்டன் பண்றதை விட இந்த வேலையை பண்ண வேண்டியது எனக்கு முக்கியம் அப்படிங்கிற நினைவிருக்கவே தானே அங்க அவர் போயிருக்கார் ஆனா சொல்லிக்கிறது மட்டும் என்ன சொல்லிக்கிறோம் மனசெல்லாம் இங்கேயே இருந்தது இங்கதான் வரணும்னு நினைச்சேன் ஆனா என்னமோ தெய்வ சங்கல்பம் வர முடியாத தொடுத்து இதுல தேவையற்று தெய்வத்தை வேற குறுக்க வைத்துருவோம் இவருக்கு கல்யாணத்துக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை இல்ல அதை விட ஏதோ ஒரு முக்கியமான காரியம் இருந்தது போயாச்சு அப்ப தைரியமா நேர்மையா அதை ஒத்துக்கணுமா இல்லையா சாமி இதை விட எனக்கு முக்கியமான காரியம் இருந்தது அதை சொல்ல கூட வேண்டாம் ஏன்னா சொன்னா யாருக்கான மனசுல தப்பா போடும் ஆனா இதை சொல்ல வேண்டாம் மனசெல்லாம் இங்கதான் இருந்தது உடம்பு மட்டும்தான் அங்க இருந்தது இங்கதான் வரணும்னு நினைச்சிருந்தேன்னா எல்லாமே போய் சாமி இப்ப யார நாம ஏற்றுக்கொள்ளுகிறோம் உரமாற்றதுங்கிறது நம்ம ஏமாத்திக்க வேண்டியதுதான் அப்போ ஒரு செயலை முடிக்க வேணுங்கிற ஆசை இருந்துருத்து அதுல விருப்பம் இருந்து அது நம்மால் அடையத்தக்க புருஷார்த்தம் அப்படிங்கிற விருப்பம் வந்துவிட்டுனா அதுக்கு தகுந்த வழிமுறைகளை கண்டிப்பாக நாம் அமைத்துக் கொள்வோம் அந்த வழிமுறைகளை அமைக்கலையா அப்ப அதை அடையறதுல விருப்பம் இல்லையு அர்த்தம் முதல்ல ஒழுங்கான இடத்துல விருப்பத்தை வழிமுறை செயல்படுத்தப்படுத்த ஆயிரம் ஆபத்து வரைச்சே விட்டு கொடுத்துடுவோம் ஆபத்தையும் தாண்டி தடங்கல்களை உடைத்தெருந்து நாம் ஆசைப்பட்டபடி நடத்த வேணும் அது நடத்துறது பலரில் சிலர் தான் இருப்பார்கள் ஆனா எல்லாத்த இது எல்லாத்துக்கும் தப்பான விஷயத்துல ஆசைப்பட்டு இவ்வளவு ஊக்கத்தோட இருக்க கூடாது ஆசைப்பட்ட விஷயம் தர்மத்தின் பொருளாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கணும் கருத்து தான் இங்க விதம் தித்திராட்டனுக்கு எடுத்து கூறுகிறார் ஆனா அவனுக்கு அது காதல ஏறவே இல்லை சொல்லுண்டே இருக்கான் நான் பிரிச்சு கொடுக்கணும் சண்டையே கூடாது எல்லாரும் நன்னா இருக்கணும் ஆனா என் பிள்ளைக்கு ராஜ்ஜியம் கொடுத்துடணும் இப்படின்னு கூட சொன்னா நடக்குமா இதை காம்ப்ரமைஸ் பண்ணாதான் தர்மத்தை நிறுத்த முடியும் நாள் காம்பிரமைஸ் பண்ணிருக்கணும் விட்டு கொடுத்திருக்க வேண்டும் ஆனா விடலை இதுல இருந்து இப்ப என்ன சொல்ல வரா நீயும் முில் உருவாக தான் என ஆசைப்படுகிறாய் தவிர அத நடத்துவதற்கு நடக்கிற ஊக்கமே இல்லையே வழங்கும் ஒரு சிறு இடைவெளிக்கு தொடரும் ான் ரிஜ தனக்குள் ஏற்பட்டிருக்கிற வழிமுறையை தனக்குள் விதிக்கப்பட்டிருக்கிற கடமைகளை விட்டுவிட்டு அதை ஆற்றாமல் பரார்த்தம் அனுதிஷ்டதி அந்த எதிர் வீட்டுக்காரர் பண்றது நன்னா இருக்கே அதைனா நான் பண்ணட்டுமா அதுல நிற்கட்டுமான்னு சொல்லுகிறான் பாருங்கள் நாம எதற்கு பிறந்திருக்கிறோம் நமக்கு விதிக்கப்பட்ட கடமை என்ன என்பதை ஆச்சாமல் அதவனா செய்யலாமா தன்னுட விட்டுவிட்டு இந்நூணத்தை செய்ய போறதோ அல்லது அடிப்படையில் நாம கடைபிடிக்க வேண்டிய சில பண்புகள் சில நெறிமுறைகள் அவைகளை விட்டு நான் ஏதோ உயர்ந்ததை புடிச்சிட போறேன் அப்படின்னு சொல்றதோ இது முட்டாள்தனம் ஒரு சுலபமா எடுத்துப்போமா நாம விட்ட நம்முடைய தாய் தந்தையர்களை வைத்து காக்க வேண்டும் நேர்மையான முறையில் அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் விட்டு விட்டோம் அதை செய்யவில்லை அவர்களோட சண்டை அவளை எங்கேயோ வச்சுட்டோம் நாம் அவளை போய் பார்க்கறது கூட இல்லை ஒரு பணிவிடை அவர்களுக்கு செய்யறதில்லை வயசான காலத்துல நம்ம பார்த்துக்கல அவர்களை நாம பார்த்துக்கிற கடமைப்பட்டவர்கள் தானே அது நமக்குன்னு கடமை அதுல தவறிட்டோம் ஆனா அந்த சுவாமி தான் எல்லா கோவில்களையும் வெபிடோத்சவம் என்றார் அவர்தான் பல கோவில்களுக்கு புஷ்பம் சமர்ப்பிக்கிறார் அவர் தான் எங்க போய் என்ன டொனேஷன் கேட்டாலும் உடனே ஓடோடி வந்து பண்ணிடுவார் அப்ப தனக்குன்னு இருக்கிற தாய் தந்தரை பராமரிக்கிறத விட்டுட்டார் ஆனா ஆயிரத்தெட்டு குடம் பால் வாங்கி பெருமாள் கோவிலுக்கு கொடுத்தேன் நூறு பேருக்கு அன்னதானம் இன்னைக்கே பண்ணிருக்கேன் நூறு பேருக்கு இலவச கல்யாணம் பண்ணி வைத்தேன் ஆயிரம் ஜோதி வேட்டி வாங்கி கொடுத்தேன் இது எது சொல்லியும் பிரயோஜனம் இல்லை ஏன்னா தனக்கு இருக்கிற ஆற்ற கடமையை விட்டுவிட்டார் அடிப்படை கடமையை விட்டுவிட்டு ஓஹோ வென்று பக்தனாக இருக்கேன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை நாம் பார்க்கும் வியாபாரத்திலோ செய்யும் தொழிலோ அடிப்படை நீதி நேர்மை நியாயம் உண்மை பேசுதல் திருடாமல் இருத்தல் பொய் சொல்லாமல் இருத்தல் இது முதலானவர்களை விட்டுவிட்டு எங்கெங்கேயோ ஏதேதோ தொண்டு புரிய போகிறேன் இதை கொண்டு ஊருக்கெல்லாம் நல்லல் பண்ண போறேன் சொன்னால் அது முட்டாள்தனன் அதுல இறைவன் மயங்குவதே கிடையாது இந்த திருத்தராட்சனே அத்தை கண்ணன் பாண்டவ தூத்தனா வரப்போறாரே இப்போ திருத்தராக்கனுக்கு விதிக்கப்பட்டது ராஜாவாக நடுநிலை மாறாமல் தம் பிள்ளை கரத்தியார் பார்க்காமல் உண்மை எது நியாயம் எது இந்த தர்மபுத்திரனுக்கு இந்த ராஜ்யத்தை கொடுத்துருவோம் துரியோசனா இதை வைத்துக்கொள் என்ன சரியாக பிரித்து கொடுத்திருக்க வேண்டும் அதுதான் திருத்தரா அரசனுக்கு உண்டான பணி அதுதான் அவருக்கு இடப்பட்ட கடமை அந்த கடமைய தவற விட்டுடுவாரா ஆனா விதிருனு கூட்டு உட்காந்து வச்சு நீதி முழுக்கூட்டனாக வரும் போது அவனுக்கு ஒரு பத்து கிராமத்தை எழுதி வச்சு ஒரு ஆயிரம் பசுமாட்டவன் பொற்காசகளை குடுத்து கண்ணனை நம்ம பக்கத்துல சேர்த்துண்டு பாண்டவர்களை ஜெயிச்சுட்டு நம்ம பிள்ளைகளுக்கு ராஜ்யத்தை சேர்த்து சுடலாமா என்று நினைக்கிறான் இதுல புரிஞ்சுக்க வேண்டியது யாது அப்ப அவனுடைய தர்மம் ஆகாது அவனுக்குன்னு இருக்கிற தர்மம் நடுநிலை மாறாமல் இருத்தல் அதை விட்டு விட்டான் அதை விட்டுவிட்டு வேறாவது தர்மத்தை பண்றேன் கண்ணனுக்கே தானு கொடுக்கறதும் தர்மம் தானே நம்ம பக்கத்துல நீ இருக்கணும்னு கேட்டுக்கிறதும் தர்மம் அப்ப அந்த தர்மத்தை பண்ண நினைக்கிறான்னு தனக்கு இருக்கிற தர்மத்தை விட்டு விட்டான் நாம் இருக்கிற பசுமாடு கண்ணுக்குட்டி வீட்டுல சின்னதா வச்சுருக்கோம் பார்த்துக்கணும் அது ஒழுங்கா புல்லு போடணும் வைக்கோல் அதுக்கு வேண்டி புண்ணாக்க வைக்கணும் பாத்துக்கணும் இல்லாத எல்லாத்தையும் பார்த்துக்கல அது என்னால் முடியாதுன்னு ஓட்டுவிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன லாபம் இப்போ இதையும் கோஷாலையில வச்சு ஜாகிரதையாக பார்த்துக் கொள்ளலாம் ஒரு பக்கத்திலே எனக்குள்ளேன் ஆனா ஊருக்காக ஓகோன்னு இருக்கேன் பார் அது தர்மம் அல்ல நமக்கு விதிக்கப்பட்ட சிறு சிறு கடமைகளை ஆற்ற வேண்டும் தவறே பண்ணக்கூடாது அதற்கு பெரிய கடமைகளை ஆற்ற வேண்டும் இப்படி சிறு கடமைகள் சாமான தர்மங்கள் இப்ப பொய் பேசாமல் இருத்தல் எப்போதும் உண்மை பேசுதல் திருடாமல் இருத்தல் பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல் இருத்தல் திறன் மனைவியை நோக்காமல் இருத்தல் உருதாரத்தோடைய வாழ்தல் இதெல்லாம் சிறு சிறு கடமைகள் சின்னதுதான் ஆனா இந்த பொது தர்மங்கள்லாம் எவ்வளவு தூரம் முக்கியம் தெரியுமா இது எல்லாத்தையும் பக்திங்கிற போர்வேல நம்ம விட்டே என் இஷ்டத்துக்கு போய் சொல்லிக்கலாம் ஏன் இடத்துக்கு திருடிக்கலாம் இவாழ்ட்டையும் அவாழ்ட்டையும் இது எதுவுமே விட்டு விட்டு தர்மத்துக்கு ஆசைப்படாதே உனக்குன்னு விதிக்கப்பட்டதை அது வரணமாக இருக்கட்டும் ஆசிரம தர்மமாக இருக்கட்டும் ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணா பரதர்மோ பயாவகா பரதர்மாது என்னுடைய தர்மம் கர்மயோகம் இன்னொருத்தனுடைய தர்மம் ஞான யோகம் நாம பிறந்த கர்ம யோகத்துக்குத்தானே பழக்கப்பட்டிருக்கிறோம் யாரும் பிறந்த உடனே காட்டுல போய் உட்கார்ந்து கைகால்களை மூடிக்கொண்டு கால் எடுத்து பத்மாசனத்தில் வச்சிருந்து கண்ணை மூடிந்து கை எப்படி உடனே நான் தியானத்திரி யோகத்திரியுமா ஆரம்பிக்கிறோம் பிறந்த உடனே கைகால உதைக்கிறோம் மல ஜலத்தை பெருக்குகிறோம் அழுகிறோம் பால் குடிக்கிறோம் இது எல்லாமே கர்மத்தின் பட்டது எதுவும் ஞானத்தின் பட்டதல்ல ஆனா இப்ப அர்ஜுனன் என்ன கீதையில கேட்கிறார்னா நான் ஞான யோகத்துக்கு போய்டேனே கண்ணனே என்ன கர்மயோகத்திலே விடுதலை பண்ணுதேன் கர்மயோகம்ங்கிறது கிரியனுக்கு சண்டை புரிதல் அதை தான் கண்ணன் தூண்டிட்டு இருக்கார் அதை செய்யறதுல எனக்கு விருப்பம் இல்லை காட்டுக்கு போய்ட்டா ஞான யோகத்தில் விடுபட்டுக்கலாமா அதனாலதான் கர்ம யோகத்தை விட்டுடுறேன் ஞான யோகத்தை பத்துகிறேன் அர்ஜுனன் சொன்னான் கண்ணன் பதில் சொல்றார் ஸ்ரேயான் ஸ்வகர்மோ விகுணா உன்னுடைய தர்மத்தை சற்று குறைவாக அனுஷ்டித்தாய் ஆகிலும் அதுதான் சிறந்தது தோட ஒப்பிட்டு பார்த்தால் மாற்றானுடைய தர்மத்தை நிறைவாக நீ செய்தாலும் உன் தர்மத்தை குறைவாக செய்தாலும் குறைவாக செய்யப்பட்ட உன் தர்மம் இருக்கே அதை செய்வதே தான் உயர்ந்தது அர்ஜுனா நிறைவாக செய்தாலும் புரத்தியார் தர்மத்தை நீ போடாதே அப்படின்னு என்ன தர்மயோகத்தில் குற்றங்குறைகள் நீ குறைவா பண்ணிருந்தாலும் தாராளமா அதையே பின்பற்று ஞான யோகத்தை நூறு சதவிகிதம் ஒழுங்காவே பண்ணுடுவியானாலும் வேண்டாம் அது உனக்கு ஏற்றதல்ல விட்டு விட்டு மேலும் சொல்றார் ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணா பரதர்மாதுமே நிதனம் ஸ்ரேயா உன் தர்மத்தை பண்ணி மரணமடைவது கூட சிறந்தது பரதர்மோ பயாபகா இன்னொருத்தனுடைய தர்மத்தை அனுட்டிப்பது பயத்தை கொடுக்கும் இக்கரைத்த அக்கறை எப்ப பார்த்தாலும் நமக்குன்னு இருக்கிறத விட புறக்க யாருக்கு நன்னா இருக்கும் அதெல்லாம் இல்லவே நாம நம்ம கடமையை செய்யணும் நாம ஏதோ ஒரு மோதரம் கடையில வாங்கிருக்கோம் வாங்கிட்டு பில்ல போட்டு வெளியில வரைச்சே பக்கத்துல ஒருத்தர் இன்னொரு மோதரம் வாங்கிட்டு போவார் பார்த்தோன்னே தோணும் அதுதான் நன்னா இருக்கு சொல்றதுக்கே நம்ம ஒரு டிசைன் நன்னாலயோன்னு தோன்றது பாருது இதுல ஆச்சரியம் நம்ம மோதலத்தை பார்த்தா அவரும் அப்படியே தான் நினைச்சிருப்பார் அவர் வாங்கறதை பார்த்து நம்ம இப்ப அதுதான் இருக்குன்னு நினைக்கிறா போலே நம்ம பார்த்தா அவர் நினைப்பார் அவர் எதை பெற்றிருக்கிறோமோ அதுதான் உயர்ந்தது நான் அதுவா பிறந்திருந்தால் என்னென்னமோ சாதிச்சிருப்பேன் இப்படி சொல்லவே கூடாது நான் என்னவா பிறந்திருக்கேனோ அத முதல்ல காதிக்க வேணும் நூறு அடையாளம் மித்ரா சரதி மித்ராடாச உச்சதே யார் ஒருத்தன் பொருட்டு பொய்யாக நடந்து விடுகிறானோ அவனும் எண்ணப்படுகிறான் மித்ரா சரதி மித்திரார்த்தே மித்திரன் நண்பன் நண்பனின் பொருட்டு உண்மையோடு நடக்க வேண்டும் ஆனா அவனிடத்துல வேஷமிட்டு நல்லவனாட்ட நடிச்சு அவனுக்கு தீங்கு செய்து விட்டால் இன்னைக்கு தீங்கு பண்ணிட்டு தப்பிச்சு தோணும் அல்ல அல்ல அது என்றுமே தீமையான் நடித்து ஏமாற்றுறது என்னங்கிறத மட்டும் சந்திக்கும் போது விளக்கி அடுத்த பார்ப்போம் இந்த விதூரநீதி ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் நைன்